வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து முன்னூற்று செய்தி சேவை ஜனவரி 20 இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகிமயில்சாமி தமிழக செய்திகள் காடுகள் காடுகள்க்கிரமிப்பு காடுகளை அழித்தல் வளங்களை சுரண்டுதல் போன்றவற்றை தடுக்க வலியுறுத்தி கோவையில் பள்ளி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்ற பேரணி நேற்று நடைபெற்றது ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஈரோட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டியில் மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற பிகாம் மூன்றாம் ஆண்டு பயிலும் கல்லூரி மாணவர் பதினோரு காலைகளை தனியாக அடக்கி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் இவருக்கு பதினோரு தங்க காசுகளும் மற்றும் மொபைல் உட்பட பல்வேறு பரிசுகளும் கிடைத்துள்ளது சென்னை தூத்துக்குடியிடையே பத்து வழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காட்டு யானைகள் உடுமலை மூணாறு சாலையில் சுற்றி வருவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கை கடற்படை கப்பல் மோதி கடலில் விழுந்து மீனவர் உடல் விமானம் மூலம் திருச்சி கொண்டு வரப்பட்டது அவரது உடலுக்கு விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணமாக பிப்ரவரி பத்து மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளார் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி வரை பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளாதவர்கள் பதிவினை வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கு தினங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒமான தகவல்களை அறிந்து கொள்ளை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இந்திய செய்திகள் அசராவில் எல் என் டி நிறுவனத்தின் புதிய ஆயுதம் தயாரிக்கும் வளாகத்தை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி மேலும் அந்த விழாவில் பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கலந்து கொண்டார் இடி மின்னல் தாக்குதல் குறித்து மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் வகையில் புதிய தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கின் கர்துங்லா பகுதியில் ஏற்பட்ட பன்னிச்சரிவில் சிக்கி பொதுமக்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனா் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக தி இந்துவில் வெளியான கட்டுரை துல்லியமற்றது என்றும் தேச கருத்தில் கொண்டே சில முடிவுகள் எடுக்கப்பட்டன என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் பிரச்சினைகளை தீர்த்துக் அர்த்தமான முறையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று நம்பிக்கை இருப்பதாக ஐக்கிய நாடுகள் அவைத்தலைவர் ஆண்டானியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளாா் ரஷ்யா சீனா அச்சுறுத்தலை சமாளிக்க புதிய ஏவுகணைகள் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அதிரடியாக அறிவித்துள்ளது வாஷிங்டன் அணு ஆயுத விவகாரம் குறித்து அமெரிக்கா மற்றும் வடகொரிய அதிபர்கள் மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புக்கும் வடகொரிய தலைவர் கிம்முக்கும் இடையிலான இரண்டாவது உச்சநிலை சந்திப்பை ஏற்று எங்களுடைய நாடு பேராவலுடன் இருக்கிறது என்று வியட்நாமிய பிரதமா் தெரிவித்துள்ளாா் சவுதியில் மற்றும் ஒரு பெண் ஒருவர் தனது குடும்பத்திலிருந்து தன்னை காக்கும்படி சமூக வலைதளங்களின் உதவியை நாடியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரும் தமிழ் குடும்பமான நடேசன் குடும்பம் அகதிகள் கிடையாது என்று ஆஸ்திரேலிய அமைச்சர் பீட்டர் உறுதிபட தெரிவித்துள்ளார் அண்டை நாடான பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள பஞ்சிராத் என்ற கோவிலில் ஹிந்துக்களும் சீக்கியர்களும் வழிபாடு நடத்துவர் இந்த கோவிலை காலி செய்வதற்கு அந்த மாகாணத்தின் தொல்லியல் துறைக்கு பெஷாவர் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை தமிழ் அகதிகள் அனைவரும் இலங்கை திரும்ப விரும்புவதாக இந்தியாவுக்கான இலங்கை தூதர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் புதிய மின் திட்டங்களில் இந்திய தயாரிப்பு கருவிகளை பயன்படுத்துவது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்த இருபத்தி மணி நேரத்தில் பணத்தை பெற்றுக் முறை அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உணவு ஆர்டர் நிதி சேவை ஆப்ஸ்கள் டவுன்லோட் செய்வதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இன்டர்நெட் காலனி ஆதிக்கத்தை இந்தியாவில் அனுமதிக்கக்கூடாது என்று பிரதமருக்கு முகேஷ் அம்பானி கோரிக்கை விடுத்துள்ளார் சீனா குஜராத் பம்ப்செட்டுகள் விற்பனை தமிழகத்தில் அதிகரித்து உள்ளதால் கோவையில் உள்ள சிறு குறு பம்ப்செட் உற்பத்தியாளர்கள் பாதிப்படைந்துள்ளனா் விளையாட்டுச் செய்திகள் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் விளையாட இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை சாய்னா நேஹ்வால் தகுதி பெற்றுள்ளாா் ரஞ்சி போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் உத்தரகாண்டை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது விதர்பா அணி பெங்களூரு எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த ரஞ்சிக் கோப்பை காலிறுதியில் கர்நாடக அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியில் பெடரரை நேரில் சந்தித்து உள்ளார் விராட் கோலி பெடரர் உடனான சந்திப்பில் மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் இணைந்து எடுத்த புகைப்படத்தை டுவிட்டரில் அவர் பகிர்ந்துள்ளார் திரைச்செய்திகள் ரி நடிப்பில் பேட்ட படம் பொங்க ரிலீசாகி வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் ரஜினி அடுத்ததாக ஏ ஆர் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு வருகிற பிப்ரவரியில் துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது மகத் நடிக்கும் கெட்டவண்ணு பேரடுத்தா நல்லவண்டா படம் ஸ்பூக் பானியில் உருவாவதாக அதன் இயக்குநர் பிரப்ராம் சி இயக்குனர் ஜனநாதன் உதவியாளர் இயக்கும் படத்தில் இசைக்கலைஞராக நடிக்கிறார் விஜய் சேதுபதி இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்